நான் நான் இந்த உங்களுடன் பகிர்ந்துள்ளேன்கையில் இன்று ஆலிவர் ஹோம்ஸ் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர் வந்துள்ளேன் அதாவது ஜனாதிபதியை போடா உள்ளே என்று சொன்னவர் உயர்ந்த பதவியிருப்போரை காப்பாற்றும் பொருட்டு சில நேரங்களில் பாதுகாப்பாக இருப்போர் சொல்லும் வார்த்தைகள் கோபத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் அந்த மாதிரி சம்பவம் ஒன்று அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஏற்பட்டது ஜனாதிபதியை டே போடா என்று துணிச்சலுடன் கூறியவர்தான் ஆலிவர் வெண்டல் ஹோம்ஸ் அமெரிக்காவில் ஏழை குடும்பத்தில் வறுமையின் காரணமாக தொடர்ந்து படிக்க இயலாத நிலையினால் படிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அந்த சமயத்தில் அமெரிக்காவில் உள்நாட்டு கலவரம் மூண்டது கழகத்தை அறக்குவதற்கு வீர இளைஞர்கள் தேவை என்று விளம்பரம் வந்தது விளம்பரத்தினை கண்ட மாத்திரத்தில் எவருக்கும் அஞ்சாத நிலை திடகாத்திர உடல் வெண்ட வெண்டல் இராணுவத்தில் சேர்ந்தார் ஜனாதிபதி லிங்கேனது அரண்மனை பாதுகாப்பு பணியில் ஒருவராக நியமிக்கப்பட்டார் ஒரு நாள் ஜனாதிபதி அரண்மனை மாடி முன் நின்று அக்கம் பக்கம் பார்த்து கொண்டிருந்தார் கலக்கக்காரர்களுடன் ஜனாதிபதியின் உருவம் தெரிந்தவுடன் அவரை சுடுவதற்கு ஆயத்தமானார்கள் இதனை கண்ட வெண்டல் ஜனாதிபதி அவர்களை உங்கள் உயிருக்கு ஆபத்து சூழ்ந்து வருகிறது அதனால் பாதுகாப்பான இடத்திற்கு போங்கள் என்று அன்புடனும் மரியாதையினும் சொல்லி பார்த்தார் ஜனாதிபதி கேட்பதாக இல்லை இந்த கலக்கக்காரர்களில் ஒருவன் ஜனாதிபதியை சுடுவதற்கான குறியையும் வைத்துவிட்டான் அந்த சமயத்தில் டேய் உள்ளே போடா என்று மரியாதை இல்லா குரலில் சொன்னார் வெண்டர் பாதுகாப்பு பணியில் இருக்கும் நாயினி இந்த நாட்டின் ஜனாதிபதியை பற்றி டேய் என்கிறாயா உன்னை இப்பவே சுட்டுத்தல சொல்கிறேன் பார் என்று கோபத்துடன் ஜனாதிபதி திரும்பிய வேகத்தில் அவருக்கு பக்க வாட்டில் ஒரு குண்டு விலகி சென்றது அதனால் மயிரிழையில் ஜனாதிபதி உயிர் தப்பினார் உயிரை காக்க மரியாதை மரியாதையின்றி சொன்ன சொல் தவறில்லை என்ற நிலைக்கு ஜனாதிபதி வந்தார் வெண்டலது துணிச்சலையும் சமோ சமயோஜித பாரட்டினார் ஜனாதிபதி நன்றி